அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் வள்ளுவெருமான் கற்க வேண்டும் கற்பவை கசடரக் கற்று அதன்படி வாழ்ந்து கல்வியின் பயனை அடைய வேண்டுமென்றும் இலக்கணம் தர்க்கம் இலக்கியம் அவைகளை கற்றால்தான் இந்த உடலில் இந்த உயிரானது ஒரு உயிரோட்டத்தோடு உற்சாகத்தோடு வாழ முடியும் என்றும் அறிவுக்கண்ணை பெற்றால்தான் இந்த புறக்கண்ணுக்கே உண்மையான பயன் கிடைக்கும் என்றும் கூறினார் உபதேசம் செய்தார் இந்த திருக்குறளிலே கல்வியினுடைய சிறப்பு மேன்மையை சொல்லுகிறார் படித்தவர்களை பார்த்தால் நல்ல அறிவுள்ள பெரியோர்களை ஒழுக்கமுள்ள அறிவுள்ள பெரியோர்களை பார்க்கிறோம் அவர்கள் ஒழுக்கத்தின் வாயிலாகவும் நமக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ள கருத்துக்களை கூறுவதாலும் அவர்களை பார்க்கின்ற பொழுது இது போன்ற ஒருவரை நாம் பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது தலைக்கூடி அப்படின்னு சொன்னால் ரொம்ப அரிதாகத்தான் நல்ல சிறந்த அறிவுள்ளவர்களை நம்ம பார்க்க முடியும்னு அர்த்தம் அவர்கள் நல் ஒழுக்கத்திலும் நமக்கு வாழ்க்கைக்கு சிறந்த உறுதியான ஒரு உயர்ந்த மேலான இன்பத்தை தரக்கூடியவற்றைத்தான் உபதேசம் செய்வார்கள் ஆகவே அவர்களை பார்த்தவுடனே அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி அவங்கள பழகிற போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் வருமா அதனால் அவங்களை பார்த்தவுடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது உவப்ப தலைக்கூடி பிரிதல் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கிற போது அவங்கள பிரியறப போது நமக்கு ஒரு மனசில் இனி இவங்களை எப்போ பார்க்க போகிறோமோ இவர்கள் நமக்கு அடிக்கடி இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி நமக்கு ஏற்படும் புலவர் தொழில் புலவர் தொழில்னா கற்றவர்களுடைய செயல் இயல்பு அனைத்தே அத்தகையதனாகவும் ஆக அத்தகைய தன்மை உடையது என்பதுதான் குரலினுடைய பொருள் உவப்பத் உள்ளப் பிரிதல் அனைத்தே இப்படி கூட படிக்கணும் புலவர் தொழில் அதாவது அறிந்தவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் அவர்களை பார்க்கும் பொழுது உவப்பத் தலைக்கூடி பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியை தோற்றுவித்து உள்ள பிரிதல் உள்ள பிரிதல்னு சொன்னால் சிந்தித்து பார்த்தா இவங்களை பிரியறது நமக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்கும் அத்தகைய தன்மையுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் புலவர் தொழிலானது புலவர்களுடைய செயலானது மற்றவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் அவர்களோடு எப்பொழுதும் இருந்து அறிவையும் ஒழுக்கங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு உருவாக்கும் ஆகவே இதனால் கல்வியினுடைய பெரும் சிறப்பு நன்றாக உபதேசம் செய்யப்பட்டது அதாவது ஒழுக்கங்களை பார்க்கிற போது நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அவங்க சொல்ற உபதேசங்கள் நமக்கு அறிவுக்கு இன்பம் கொடுக்கும் ஆக கண்ணுக்கும் கருத்துக்கும் இன்பம் தரக்கூடிய ஆற்றல் கற்றவர்களுக்கு இருக்கிறது அதனால் பரிமேலகர் சொல்லுகிறார் இந்த குரலின் மூலம் கற்றவர்களுடைய மேன்மை உயர்வு நன்றாக வகுத்து சொல்லப்பட்டது என்று உபதேசம் பண்ணியிருக்கிறார் ஆக சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் தங்களுடைய சேர்க்கையினால் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிற எல்லோரும் இவரை இனி எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் படித்தவங்களுடைய செயல் அப்படிங்கிறது கருத்து ஆகவே நமக்கு கற்றோமானால் எல்லோருக்கும் இன்பம் தரலாம் கல்வி கற்பவன் தன்னுடைய அந்த கல்வியை கடைப்பிடிப்பதாலும் அந்த கல்வியை பிறருக்கு வழங்குவதாலும் எல்லோருக்கும் இன்பம் தருகிறான் சரியான பாதையை காட்டுகிறான் என்பது உள்ளார்ந்த கருத்து உவப்பலை கூடி உள்ளப் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பில்